பாடம் ஐம்பத்தி ஒன்பது பயணத்திலிருந்து திரும்பியதும் தொழுவது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பியதும் முதலில் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுபவர்களாக இருந்தனர் என்று காம்பின் மாளிகர்லாகும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்